வணக்கம் நற்றினியின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனா நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா வாழ விரும்பினால் நேரத்தை வீணடிக்க ஏனெனில் வாழ்க்கை நேரத்தால் ஆம் நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா வாழ விரும்பினால் நேரத்தை வீணடிக்க ஏனெனில் வாழ்க்கை நேரத்தால் என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின்